சேனைகளின் தேவனாகிய கத்தருக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக மாமிசமும் இரத்தமுமாகிய மனிதர்களாலும் துன்மார்க்கமான அதிகாரங்களாலும் பொல்லாத ஆவிகளாலும் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறவர்களுக்கு போராட்டங்கள் உண்டு இப்படிப்பட்ட போராட்டங்களில் நாம் எப்படி யுத்தம் செய்தால் ஜெயம் கிடைக்கும் என்றும் எப்படிப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் ஒளியின் ஆயுதங்கள் மற்றும் வலது இடது பக்கத்து ஆயுதங்கள் என்றால் என்ன என்றும் ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றியும் அதில் பயன்படுத்த வேண்டிய ஆயுதங்களின் இரகசியங்களை இப்பொழுது புதிய சிலை சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் நீங்களும் இந்த செய்தியை கேட்டு கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வரும் ஆவிக்குரிய யுத்தங்களில் ஜெயம் பெறுவீர்களாக ஆமே தேவனுக்கு மைமண்டாவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் ஐந்து பிரசுத்த நாளிலும் நான் தேவனுடன் திருச்சபையாக தேவனுக்கு ஒரு பிரசுத்த ஆராதனை எடுக்கும் முடியாக மகா பிரசுத்தரை தொழுது நம்ம எல்லோருக்கும் தேவனொளி கருமைக்காக ஆண்டவரை நான் சுத்திருக்கிறேன் அல்லையிலேயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்திரப்பிள்ளைகளை நாம் எல்லாரும் தேவனுடைய இருக்கின்றோம் அதன் அப்படினால நமது மத்தியிலே நமது ஆண்டவராகி தேவன் இருக்கின்றார் அதற்காக நான் தேவனுக்கு செலுத்துகிறேன் வாழ்க்கையிலேயே பற்பல வகையிலேயும் அதாவது சாத்தானுடைய சத்துருக்களால் ஏற்படுகிற நெருக்கடிகள் அதாவது பல வகையில் நமக்கு ஏற்பட்டாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார் சமாதானத்தின் தேவன் சாத்தானே கொஞ்ச நாள் கீழே நசிக்கு போடுவார் என்று சொல்லியிருக்கிறது அவருடைய காலங்களில் நம்முடைய காலங்களில் ஆண்டவராய் தேவன் நசுக்கி போடுவார் அலையிலயா கல்வாரியிலே ஆண்டவர் சாத்தானுடைய வல்லமையை நசுக்கி போட்டார் இந்த நாட்கள் நமக்கு இருக்கிற வாக்கு தத்துவங்களும் அவைகளாக மிகப்பெரிதாக இருக்கிறபடினால ஆண்டவரை நான் சோதரிப்பமாக ஹலையல்லையா அன்படினால நமக்குறமாயிருக்கிற எதிர்ப்புகள் சத்துருடைய கிரிகள் இவைகளை குறித்து நாம் அதிகம் கவலைப்படக்கூடாது ஆண்டவராகி தேவன் சொல்லியிருக்கிறார் கத்திற்கு சொவி கொடுத்து ஆண்டவராகிய தேவனுடைய பாதைகளை நடந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் மிகவும் துணையாக இருக்கின்றார் விவாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற போது அங்கே கத்துடைய வார்த்தை எவ்விதமாக சொல்லுகிறது உனக்குறவமாய் வருகிற எழும்புகிற சத்துருக்களை நீ முறிய அடிப்பாய் வருகின்றவர்களை ஏழு வழியாக ஓடிப்போக செய்வேன் என்று கத்துடைய திருவாக்கு சொல்லி இருக்கிறபடினால நான் சொந்திருக்கிறேன் வாசிக்கலாம் ஒரு வழியாய் உனக்கு எதிராக உதம எ சத்துருக்களை முறியடிப்பாய் உனக்கு உரமாக ஏழு வழியாக ஓடி போவார்கள் நாட்களில் உலகத்தில் மாம்ச கூட்டங்கள் பெருகிக் கொண்டு வருகின்றது வேறு பிள்ளைகளுக்கு நீதி நியாயங்களை கை கொண்டு நடக்கிற கத்துடைய ஜனங்களுக்கு இடையூறு செய்வதற்காக பலமான சக்தியை எழுப்புகிற காலத்தில் கண்டவராக தேவையில் கால வேலையில தருகின்ற ஆலோசனை என்னவென்றால் உனக்கு உரமா எழும்புகிற சத்துருக்களை முறியடித்து போடுவார் உனக்கு உரவாய் ஒரு வழியாக வருகின்றவர்கள் ஒரு வழியாக போக மாட்டார்கள் ஏழு வழியாக நம்முடையோம் அவ்வளவு நேர்மையான மனுஷர்கள் அவர்கள் சத்திரங்கள் எழுபிறார்கள் உடன் வேலை பார்க்கின்றவர்கள் அவரோடு கூட இருக்கின்றவர்கள் அவரை அதாவது அந்த பதவியில் இருக்க இறக்குவதற்காக அவருடைய பெயரை கிடைப்பதற்காக முயற்சி பண்ணினார்கள் இல்லை அவர்களால் அது ஏலவில்லை என்று நாம் காணுகின்றோம் அவைகளை தேவன் முடியடித்து போட்டார் என்று நாம் காணுகின்றோம் இல்புராய்க்கு போட்டார் அவர்கள் பேர்பவராய் இல்லாமல் போயிற்று என்று நாம் காணுகின்றோம் அந்த தேவனைத்தான் என்று நாம ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம் அதை அந்த தேவனைத்தான் நாம் தொழுகை செய்கின்றோம் அது அப்படினால அதாவது நமக்குறவா எழும்புகின்ற சத்துருக்களை குறித்து கட்டிட பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது அவைகளை முறியடிப்பாய் உலக வருகின்றவர்களை ஒரு வழியா வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால் எப்பொழுதும் கத்துடைய சத்தத்திற்கு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்கள் வரைக்கும் அதாவது நாம் பார்த்திருக்கிறோம் பார்க்கும் போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வாக்களப்பட்டிருக்கிறது என்று நாம் காண அதில் ஒன்றுதான் இந்த ஏழாவது வாக்கியத்தை நான் வாசித்தது முதலாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் கவனமா இருக்கும் சத்திற்குமையான வைப்பார் வைப்பார்வாதங்களும் இருக்கும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது ஒன்றுதான் ஏழாவது வாக்கியத்தை வாசித்தோம் உரக்குறமா எழும்புகிற சத்துருக்களை நீ ஒரு வழி வருக ஏழு வழியாடி போவார்கள்ரு கவனமாய் கொடுத்து அதன்படி யார் நடக்கின்றார்களோ கட்டளை கவனமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் உன்னை என் கண்மணியை தொடர்கின்றான் என் இறைவாக்கு சொல்லி நாம் காடுகின்றோம் பிள்ளைகளே உங்களை உள்ள கையில வரைந்திருக்கிறேன் என்னுடைய ஆளுகள் என்னுடைய கருத்தில் இருக்கிறது அது ஒருவரும் பறித்து கொள்ள மாட்டான் என்று சொல்லுகிறார் சத்துருக்கள் உண்டு கத்த வழ பிள்ளைகளுக்கு சாத்தான் அதாவது எப்பொழுதுமே விரோதமாக செயல்படுகிறவனாக இருக்கிறான் அவைகளை முறியடித்து போடுவா என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகின்றது அலையில அவைகளை முறியடிக்கிறது மாத்திரமல்ல அவர்கள் ஒற்றுமையாக ஒன்றாக சேர்ந்து அதாவது தெய்வீக பிள்ளைகளுக்கு உலகத்தில் நல்லவர்களுக்கு நேர்மையாக நடக்கிறவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று உருமுகப்படுகிறார்கள் போய்விடும் சீரடிக்கப்பட்டு ஏழு வழியாக அந்த வழியாக உயர்ந்த போடி போய்விடும் கர்த்தராகி தேவ அப்படிப்பட்ட நல்ல கிரிகளை செய்ய போகிறபடினால நான் சோற்றுகிறேன் அருமையானவர்களே நான் கத்தோடைய சத்தத்திற்கு கவனமாக எப்பவனித்து நடக்கும்போது இந்த வார்த்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் நடக்கும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக அந்தவரை நான் சோதரிகிறேன் மைமை உண்டாவதாக நீதிமன்ற எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வாக்கியத்தையும் வாசிக்கலாம் நீதிமன்ற சந்தி வாசற்படியில் நித்தம் நிலையருகே நித்தமும் காத்திருந்து கத்தர் என்ன சொல்ல போகிறார் அன்னோட என்ன சொல்லுகிறேன் என்ன செய்ய வேண்டும் என்று வார்த்தைக்கு சுவை கொடுக்கிறேன் இப்படிப்பட்ட நிலையிலே கவனமாக வாசற்படியிலே கவனமாக இருந்து கிடைக்கிற நேரங்களில் என்ன செய்ய வேண்டும் அனுபவங்கள அப்படிப்பட்டாக மாறிட்டாங்க அப்போ சராய சவலை சந்தித்தார் அன்று என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதே மாதிரி இங்கே அதோட வாசல் பணியில் கதவருகே நிச்சயமும் மனிதன் பாக்கியவான் என்று இறைவாக்கு சொல்லுகிற முடியினால ஆண்டவராகி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உனக்கு ரொம்ப முறியடிக்கக்கூடிய வேலை நெருங்கி இருக்கிறது நெருங்கி இருக்கின்ற அருமையான சுதறி போவார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது கலங்கி கொண்டிருக்கிற ஒரு கால அளவுக்குள்ளே வார்த்தை சொல்லுகின்றது ஏழை ஓடி போய்விடும் சோடிக்கப்பட்டு போய்விடும் ஆண்டவராக தேவர் ஜனங்களுக்கு எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்க பண்ண மாட்டார் என்று சொல்லுகிறபடியால நமக்கு மாதிரியாக அவர் இருக்கிறார் மத்திய மூன்றாவது பதினைந்தாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது அங்கே அதாவது ஆண்டவராய் சொல்லுகிறார் பாரு நிறைவேற்றுவது நமக்கு கவனிக்க வனாந்திரத்தில் மலைகளிலும் காத்திருந்து பிதாவின் திருவள்ள அறிந்து அவைகளே செய்கிறவராக அவர் இருந்தார் சபிகொடுக்கிறவராக இருந்தார் என்று நாம் காண்கின்ற வாசிகா அதாவது தேவனுடைய பிதாவினுடைய நீதிபடி இருந்தார் என்று நாம் காணுகிறார் அவருக்கு நினைக்கலாம் சிலர் அதாவது ஒருவர் மறித்து விட்டால் அது தோல்வி என்று வெற்றியும் அறிந்து கொண்டு விட்டார்களே என்று அவரை பற்றிய தேவ சுத்தம் அதுவாக இருந்தது அவரை மூன்றாவது உயிரோடு எழுந்தி ஜெய கம்பீரமாய் வெளியே வந்த போது சத்தர்கள் சுதறிப்போகிறவர்கள் சிதறிப்போனார்கள் இவர்களை பார்க்கிறோம் அருமையான கத்திர பிள்ளைகளை கடைபிடித்து நித்தமும் காத்திருக்கிறான் பாக்கியவான் என்று எறைவாக்கு சொல்லுகிறபடினால நான் சோற்றுகிறேன் அவர்களுக்கு தேவ ஆலோசனை அவ்வப்போது கிடைத்து கொண்டே என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் இந்த சத்தையில அகப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் அருள்வதற்கு போதுமானவராக இருக்கிறார் பார்க்க போகின்றோம் காலத்தில் ராஜாக்கள் எல்லாரும் போகிறதற்கு முன்னால் மனிதர்களை அழைத்து அல்லது தேவையான மனிதனத்தில் சென்று ஆலோசனை கேட்டு அந்த விட அவர்கள் அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை யார் யார் செய்தார்கள் அவர்கள் ஜெயம் பெற்றார்கள் சத்திரங்களை முறியடித்தார்கள் கீழ்படுத்தினார்கள் தேசத்தை வாழ்க்கையில ஆண்டவர் இந்த நாளில் காலையில நமக்கு நம்முடைய வாழ்க்கை இயக்கத்திற்கு ஆலோசனை என்ன என்றால் அது உனக்குலமாய் வருகின்ற எழும்புகிற சத்துருக்களை நீ முறியடி ஒருவழிய வருகிற இளவணியாக ஓடி போவார்கள் அதற்கு நம்ம இருக்க வேண்டிய காரியம் என்ன என்றால் நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து செபிக் கொடுக்க வேண்டும் அண்டவரு இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் வளமையுள்ளவர் அவர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர் ஆனாலும் வேலைக்காய் காத்திருந்து பிதாவிடச் சேர்ந்து வருகிற உத்தரவின்படி அவைகளுக்கு சபிகொடுத்து அவைகளை செய்தார் என்று நாம் காணுகின்றோம் நாமும் அந்த பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று கத்தர் சொல்கின்ற உங்களுக்கு சுவாசிகளாகி உங்களை விட ஊழியர் கவனமாக இருக்கின்றோம் இருக்கின்றோம் அந்த ஒரு ஆகிய தேவன் இந்த காரியத்தில் என்ன சொல்லுகிறார் என்ன செய்கிறார் என்று நாம் விழிப்பாக இருக்கின்றோம் ஆலயத்தில் இருக்கிறோம் என்றால் எத்தனையோ வகையான ரகமான மனிதர்கள் இங்கு வருகின்றார்கள் இதற்கெல்லாமோ வருகின்றார்கள் நாம் அவர்களை பார்க்கிறோம் எல்லாவற்றையும் நாம் முழங்கால் போட்டிட்டு ஜபம் பண்ணிவிட்டு தான் அந்த மனிதர்களை நாம் சந்திக்க சொல்கின்றோம் ஓரளவுக்கு ஆண்ட இடத்திலிருந்து அந்த காரியங்களை சரியாக அறிந்து கொண்டுதான் அவர்களும் அவர்கள் சொல்கிற வார்த்தைகளை நாம் நம்புகிறதல்ல நிறைவு நமக்கு சொல்லுகிறதற்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம் மய்மை உண்டாவதாக அந்த பிரகாரம் நாம் இந்த நாட்கீழில் இந்த திருப்பணியை செய்து வருகிறோம் விசுவாச அருமையான கட்டுரைப்பிலையில இந்த காரியத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை நாம் தேவருடைய என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு காரிய நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் குடும்ப நினைக்கிறேன் கீழே விழுந்து அவருடைய இடுப்பு எலும்பு இதாகி போயிட்டு ஃப்ராக்சர் ஆகிட்டு அதில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வைக்கப்பட்டிருக்கு ஃபுல் லைட் அவருடைய பிள்ளைகள் வந்திருந்தார்கள் அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது கடவுள் நம்பிக்கை இல்லாத கடவுள் நம்பிக்கை ஏன் இல்லாமல் போய்விட்டது என்றால் இன்றைய ஊழியர் செய்கிற பலருடைய மாதிரிகள் அவர்களுடைய சீர்கேடுகள் அதுல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற விடத்தில் இருக்கிற ஒழுங்கினங்கள் இவைகளை கண்டு அவர் கடவுள் வருவோர் இல்லை என்ற ஒரு தத்துவத்துக்குள்ள மற்றவர் நல்ல மனுஷன் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படி இருக்கும் இங்கே புலனெட் பிரி வந்திருந்தார்கள் புலனெட் பிரியர்ல கர்த்தர் மிகவும் வல்லமையாக கிரியேட் செய்தார் என்பதை வந்து எல்லா மக்களும் அனுபவித்திருக்கிறீர்கள் அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் வல்லமையாக மத்தியில இறங்கி ஆக்கொண்டார் அப்ப அந்த ராத்திரியில கர்த்தர் கொடுத்த ஒரு ஆலோசனை அதாவது நடராத்திரியிலே பவலும் சிலாவும் தேவசமூகத்தில் பாடி தேவனை மகிழப்படுத்தி ஜவம் அணினார் அந்த நேரத்தில் பூமியை குலுங்கினது சிறச்சாலை கதவுகள் திறந்து ஓடினது கைதிகளுடைய கட்டுகளெல்லாம் கலன்று ஓடிட்டு இங்கே பாடுகிற இவர்களுடைய கட்டுகளை கலன்று போயிட்டு இந்த ராத்திரி வேளையில அப்படி கிரிகளை கதர் செய்கிறார் என்று நாம் தேவ சோமத்தில் அறிவித்தோம் அல்ல அந்த ராத்திரியிலே அங்கே எழுந்து நடக்க முடியாமல் மிகவும் வேதனையோடு படுக்கையில் இருந்த அந்த பெரியவர் ஒருவர் வந்து அந்த வேதனை இருக்கிற கை கொண்டு தட்டணு மாறி தெரிந்திருக்கிறேன் தட்டமை உடனே அவர் விழித்து விட்டார் உழைத்தவர் கால் ஊன முடியாது எழும்ப முடியாது ஒருவரும் தொட முடியாது அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர் அவருக்குள்ளே ஒரு தைரியம் உண்டானது எழும்பி நடக்கலாம் என்று அந்த ராத்திரியிலே அவர் எலும்பி நடக்க ஆரம்பித்தார் ஹலே லோயா எழும்பி நடக்க ஆரம்பித்தார் இவர் நடந்து கொண்டே இருக்கிறார் ஹலே டாக்டர் வந்து பார்த்து இது மரங்கள் கடவுளால் ஆயிருக்கிறது என்று சொன்னதாக அறிந்தோம் ஹலே லோயா அருமை ஆராயக்கத்துடன் பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற ஆராதனை தேவன் தம்முடைய ஆசிர்வாதத்தை புதைந்து அந்த நாளில யார் யார் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு குடும்பங்களுக்கு மீட்பும் விடுதலையும் கட்டுகள் அகன்று சத்தம் கூட சொல்லவில்லை அதற்கு காரணங்கள் உண்டு காரணங்கள் உண்டு அந்த ராத்திரியில தேவ வல்லமை வெளிப்பட்டு அதாவது சுற்றிலம் இருக்கிற மக்களுடைய கட்டுகளை அழுக்கிறது சாத்தான முறியடித்து அவனை மேற்கொள்ள முடியாத சத்தத்தை தருகின்றார் எதிராளிகள் அவருக்கு சொத்துக்களாயிருக்கிறவர்களை முறியடித்து போடுவார் வல்லமை வெளிப்படும் அப்படிப்பட்ட ஒரு கால அளவுக்குள்ளே நாம் இன்று வந்திருக்கின்றோம் அருமையான தேவருடைய ஜனங்களே நாம் தைரியமாயிருப்போமாக ஆனால் ஒன்று மட்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவருடைய சத்தத்திற்கு கவனமாய் செல்டுக்கணும் ஒரு சக்தி ஒரு தேவனுடைய தெரியும் அவர் பார்த்தால் மாறி இருப்பார் அவர் ஒரு கிராமத்தில் போய் மீட்டிங் நடத்தினார் அந்த கிராமத்தில் ஒரு மனிதன் எதிர்த்தான் எனவே இந்த ஊருக்கு வந்தால் ஒன்னு தலை ஒன்னில இருக்காது என்று சொல்லிவிட்டார் அவர் அதை கேட்டுக்கொண்டு ஊருக்கு போய்விட்டார் ஒரு கிறிஸ்துமஸுக்கு முந்திர அவன் யாரையோ பார்ப்பதுக்காக ரோட்டுக்கு வந்தான் ரோட்டுக்கு வரும்போது இப்படி குறைந்து வருகிறாரா என்று பார்த்துருக்கிறான் லாரிக்காரன் அடித்து தலை இல்லை முண்டை மட்டும் ரோட்டில் கலந்தது உள்ளத சொல்லுகிறேன் இல்லையா இல்லையா கிடந்தது அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள் இந்த தேவருடைய மனுஷன்க்கும் தெரியும் அவருடைய தெரியும் அவன் தம்பிக்கு இன்னும் வைராக்கியம் உண்டாயிற்று வைராக்கியம் போட்ட சாபத்தில் அடுத்த சாபம் தனக்கு வரும் உணரவில்லை இப்படி சொல்லி அவனு எதிர்காரர்கள் வரட்டும் பார்க்கலாம் என்று அந்த தேவருடைய மனுஷன் மறுவாறு அதே டைமுக்கு வந்தான் வந்து மீட்டிங் நடந்தது இவன் ஊரை திரட்டி கொண்டு அவரை அடிப்பதற்காக வீட்டுகளை சாடினான் அந்த மனுஷனை காண முடியவில்லை தேவையான மனுஷனாக காணவில்லை காணவில்லை வீடு ஒரு சின்ன அறைதான் சுற்றி சுற்றி பார்த்தான பின்னாலே வாசல் கிடையாது ஒரே வாசல் தான் முடியவில்லை தேடி தேடி பார்த்தான் காணவில்லை ஒரு நாள் முழுவதும் காவலில் இருந்தார்கள் காணவில்லை நாடு ஒன்று ரெண்டு ஆகிறது ஒன்றில் மறுநாள் முடிந்து நாளைக்கு இப்போ இவரை வீட்டுக்கு அனுப்பணும் அப்போ பெண்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஏற்பாடு பண்ணாங்க அவருக்கு ஒரு சாரியை கட்டி அங்கே பெண்கள்லாம் வெளியே காட்டுத்தானே போவார்கள் அப்படி ஒரு டப்பாவில் தண்ணியும் கோரிக்கொண்டு நாலஞ்சு பெண்கள் சேர்ந்து கொண்டு போய் அவர் ஊருக்கு ஒளி விட்டு விட்டு வந்து அவர் போய்விட்டார் அதற்கு பிறகு அந்த ஊரில் நடந்த சம்பவங்கள் ஏராளம் ஏராளம் அந்த ஊருக்கு நாங்கள் ஒரு நாள் சென்றிருந்தோம் அன்றுதான சமூகத்தை எல்லாம் அறிந்தோம் ஒரு தேவர் செய்தி கொண்டு அங்கு போயிருந்தோம் அந்த தேவனுடைய மனுஷனை பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனை உண்டாயிற்று அவரை சந்திக்கவும் செய்தோம் அவருக்கு எல்லாம் நிறைய ஆலோசனைகள் இருந்தது அதை அவருக்கு கொடுத்தோம் ஏற்றுக்கொண்டா இந்த பிரகாரம் இருந்தது ஆனால் இப்படி நல்ல அருமையான திருவண்ணி எழும்புகிற சத்துற்களை நீ முறியடித்து போடுவாய் ஒரு வழியாக வருகிற சரி ஏழு வழியாக ஓடிவார்கள் ஒவ்வொருவரும் கத்தருடைய ஆலோசனைக்கு கவனமாய் செலவு கொடுக்க கவனமைய கிடைக்க நேரங்களிலே வீண் பொழுது போக்காதீர்கள் நிலையருகே கத்துடைய கதவருகே உட்கார்ந்து கேட்பதற்கு பிரயாசப்படுகிற இந்த சத்துருவை மேற்கொள்ள இந்த சத்துரு முறியடிக்கப்பட இதில் இருக்கூறு ஜெயம் கிடைக்க என்ன சொல்லுகிறீர் என்று ஆலோசனை நாம் கேட்க வேண்டும் தேவன் கொடுக்கின்ற ஆலோசனை நாம் கவனமாக கேட்டு செவி கொடுப்போம் என்று சொன்னால் தேவநாய கருத்தர் இந்த பிரகாரம் நமக்கு செய்வார் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டு வரை நான் சொல்றேன் இவர்கள் சத்ருகளை மேற்கொள்வார்கள் யாக்கோ விழுவின் பொதுவான நிருபத்தில் படிக்கின்றோம் யாக்கோ விழதின் பொதுவான நிறுவனம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற அநேகர் பேய விரட்டும் ஊழியர்கள் என்று ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது பேய் விரட்டும் ஊழியம் ஆண்டோர்கள் இப்படி சொல்லியிருக்கிறீர்கள் கூடாரத்தை அடகாது என்று சொல்லியிருக்கிறது என்று சொல்லி அதாவது எதிர்க்கிறார்கள் தெரியும்ார்த்தளை வார்த்தை கேள்வி எதிர்த்து நிற்கிறவர்கள் என்று தெரியும் அது எப்ப தெரியும் அதாவது சந்தர்ப்பம் போதுதான் தெரியும் சத்துருவை மேற்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் கேள்வி சாத்தானுக்கு வாவனுக்கு கீழ்பறிந்திருங்கள் எதிர்த்து அவன் உங்களை விட்டு உங்களை விட்டு ஓடி போவான் அதாவது செய்ய வேண்டிய கீழ்பிடணும் சொல்லப்படுக்கணும் அப்படி செய்யும் போது அவன் எங்கே ஓடி போய்விடுவான் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக பெருமைக்காக சொல்வதில்லை நம்முடைய கருங்கல் தேவாலயங்கிற இடம் ஒரு முக்கியமான இடம் அந்த இடத்தை பற்றி வரலாறு அந்த ஏரியாவில் உள்ள எல்லா தெரியும் அண்டவர் ஆகி தேவர் நல்லவர் ஹலோயா அந்த இடத்துல தேவாலயம் கட்டி அந்த இடத்திலே கத்திராமப்படுகிறது மகிமை உண்டாவதாக கர்த்தர் உலகம் முழுவதும் வேலையை செய்ய போகின்றார் வருகிற ஒரு ஏழு வழியாய் ஓடி போவார்கள் சத்திருக்களை கேள்விக்களை மேற்கொள்வாய் என்ற வாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால சொத்துகிறார் அலையிலா நம்முடைய ஊழியோ நம்முடைய நாங்கள் இவரைக்கு செய்த ஊழியோ பாசனானோ செய்த ஊழியன் என்றார் அதாவது ஒரு ஆளுக்கு பேய் பிடித்து ஆட்களுக்கு வேலை மாதாக ஒவ்வொரு ஏரியாவிலேயும் என்ன என்றார் சத்துரை எங்கே அதாவது குடியிருப்பை வைத்திருக்கிறாரோ அங்கிருந்து அவனை விரட்டுவதுதான் நம்முடைய ஊழியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அதற்காக ஆண்டவருக்கு நான் கத்தருடைய பிள்ளைகள் மகாநிகளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடிதான் நம்மளுக்கு தேவனுக்கு செவி கொடுத்தல் தேவனுக்கு நாம் செவி ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் அப்போ சனர்கள் அப்படித்தான் அதாவது என்னுடைய யூதர்கள் சொன்னார்கள் இந்த இயேசுவை பற்றி நீ பிரசங்கிக்க கூடாது எல்லையேனும் அறிவிக்க கூடாது என்று எ அவர்கள் என்ன சொ நான்காரம் தேவனுக்கு முன்புமா இருக்குமா என்று மகி உண்டாக தேவனுக்கு செவிடுக்கிறது பாருங்கள் அப்படினால் அவர் தேவனுக்குத்தான் கேட்பிடுவோம் என்று அவர் தேவனுக்கு கீழ்படுகிறார் அருமையான கத்துரை பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலேயே அதாவது முடியாத பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் உள்ளத்திலேயும் தேவனுக்கே சகொடுப்பேன் இருப்போம் என்றால் சத்துரவை கத்தர் கீழ்படுத்தி அவர்கள் ஏழு வழியாக சுதறி வழி போவார்கள் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சொல்கிறேன் அலையலு நான் அருமையான கற்றுரை பிள்ளைகளாகிய தேவன் அதாவது இந்த உலகத்தை நமக்குள்ள இருக்கின்றபடியும் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நாங்கள் இந்த பாதையில் கடந்து வந்திருக்கின்றோம் லட்சத்திற்கு அதிகம் பேர் சேர்ந்து நம்முடைய தேவாலயத்தை ஒரு தடவை ஒரு விழாவில் ஒரு கூடினார்கள் எழும்பி வந்தார்கள் வந்து அவர்களுடைய நோக்கமே அதுதான் கத்ராயி தேவன் அவர்களை ஏழு வழியில் பத்து வழியிலே சுதறி போக செய்துவிட்டார் பெருதாக கிட்டப்பட்டு நாமிமைப்பட்டுக் கொண்டு வருகின்றது அதற்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் அருமையான இன்று நமக்கு தேவன் தருகின்ற ஆலோசனை உனக்குறவா எழும்புகிற சத்துருவின் முறியடிப்போ அவர்கள் ஏழு ஓடி போவார்கள் என்பது இரண்டாவதாக புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறு டு பத்து வரைக்குள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் அடை பிள்ளே தேக்கி வேண்டும் அதற்கான திட்டங்கள் என்ன என்ன திட்டத்தின் செயல்முறைகளை நாம் கவனித்து கொண்டிருக்கின்றோம் அவர்களை எழுத்து வடிவமாக காணுகின்றோம் பல காரியங்களை அறிகின்றோம் அவர்கள் நடக்கிற சம்பவங்களை கேள்விப்படுகின்றோம் நாம் தேவனுக்கு செவி கொடுக்கிற கட்டுரை நம்முடைய வாழ்க்கையில் இதற்கு பயப்பட வேண்டாம் இங்கே முரதேசாய் என்று சொல்லப்படுகிற தேவத மனிதன் ஆமான் என்று சொல்லப்படுகிற மனிதனுக்கு பயப்படாமல் அவனுக்கு மரியாதை செலுத்தாமல் அவனை காணும்போது எழுப்பி அவனை தோதுகொள்ளாமல் இருந்தபடியினால் இவரை கொண்டு போடும்படியாக தூக்க மரத்தை உருவாக்கிவிட்டு பெர்மிஷன் வாங்குவதற்காக வந்தான் என்று நாம் காணுகிறோம் நடந்த சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் எஸ்தர் சத்ருவும் பகைனும் ஆமான் தான் என்றால் ராஜாவுக்கு ராஜா முன்பாக ஆமான் திகில் அடைந்தான் திகழ்ந்தார் ராஜா உக்ரத்தோடு அரண்மனை தோட்டத்துக்கு போனான் ராஜாவினால் பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது ஆமான் கண்டு ராஜா தியாகம் திரும்பி வருகையில் உட்கார்ந்திருந்த விழுந்து விடா நான் அரண்மனையில் இருக்கும் என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள் இருக்கிற பேசினார் இந்த சூழல கேவன் செய்த அடிக்கடி படிக்கிறது உண்டு தூக்கமரத்தை செய்துவிட்டு வருகின்ற ஒரு விருந்தை ஆயத்தமாக்கி வைத்துவிட்டு ராஜாவுக்கு முன்னாலே நிற்கின்ற ஆமான உண்டு அவர்கள் எல்லாவற்றையும் விவரமாக சொன்னார் ராஜா கோபத்தோடு எழும்பி வெளியே போயிட்டு வருகிறதற்குள்ளாக தேவனுடைய கிரியை இவனை சங்காரம் பண்ணுவதாக இருந்து ராஜா தீர்க்காந்திருந்த மெத்தேன் மேல் விழுந்து கிடந்தான் இறக்கத்துக்காக விழுந்து கிடந்தான் ராஜா அதை புரிந்தார் புரிந்து அவனை உடனே தண்டிப்பதற்கு ஏற்படா இத்திலே இல்லையா எங்கே தூக்குமரம் செய்துவிட்டு வைத்து விட்டு வந்தோம் அதே தூக்குமரத்துக்கு இவனை திருப்பிக் கொண்டு போகிறார்கள் அவர்கள் தான் ஆலோசனை கொடுத்தார்கள் இந்த பிரகாரம் செய்ய இன்று அநேக ஆலோசனை எழுப்பி இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களை அழிக்க கிறிஸ்தவர்களை ஒடுக்க கிறிஸ்தவர்களை இல்லாமலாக்க அவர்களை சங்கரிக்க இன்னும் பிரகாரம் செய்ய வேண்டும் என்ற நிலையில் அதாவது காரியங்கள் நடந்தாலும் தேவன் தமிழை ஜனங்களுக்கு தயவு செய்கிறவராக இருக்கிறார் தேவன் தமிழக மனிதர்கள் செய்கிற ரகசிய ஆலோசனைகளை அவர் உற்று கவனித்துக் கொண்டே இருக்கின்றார் அருமையாளர் கத்தளை பிள்ளைகளை உனக்குறவா எழுப்புகிற சத்தர்களை முறியடிப்பார் முறியடிப்பார் உனக்குறவா ஒரு வழி அவர்கள் அவர்கள் ஏழு வழியாக ஓடி போவார்கள் இதை கேள்விப்பட்ட மனைவி என்ன சொல்லுகிறான் என்ற அவன் நீ தாழ்ந்து போகிறது உண்மை என்று சொன்னால் என்று நாம் கிறிஸ்தவனால் உண்மையான தேவையான மனிதனாக இருப்பானால் அவருக்கு முன்பாக நீ தாழ்ந்து போகிறது உண்மை என்று அறிவிக்கப்பட்டது அதே தூக்கு மரத்தில் கொண்டு போய் ஆமான தூக்கி போட்டார்கள் அவனுடைய பிள்ளைகள் அதே மாதிரி சங்கரிக்கப்பட்டார்கள் அவன் போட்ட திட்டங்கள் முறியடிக்கப்பட்டது என்று நாம் காணுகிறோம் அருமையான பிள்ளைகள நாம் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற மக்கள் இருக்கும் போது பல மயில்களுக்கு அற்புதங்கள் நடக்கிறத கேள்விப்படுகிறோம் நாம் இங்கே ஆராதிக்கும் போது பல மயிலுக்கு அங்கே இருக்கிறவருடைய கருத்தல் தொழுகிறதை காணுகின்றோம் கால வந்திருக்கின்றது என்ன சொல்ல முறியடிப்ப செய்தவனே தூக்கி போடப்பட்டான் அவர்கள் பாதுபடியாக்கப்பட்டார் சிதறிக்கப்பட்டு போனார்கள் என்று நாட்கள் பயிற்சிகள் எத்தனை வகையான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது தேவருடைய ஜனங்களை தாக்குவதற்காக அதான் இங்கே சின்ன தாவி சொன்னார் கோலியாத்து கோலியாத்தோடு தன்னுடைய இஸ்லாமியல் ஜனங்கள்லாம் யுத்தம் செய்து கொண்டு போர் புரிந்து கொண்டு அண்ணமா பயிற்சி எடுத்தவர்கள் இவர்களும் அந்த போர்க்களத்தில் நிற்கின்றார்கள் அங்கிருந்து அதாவது கோழி எழும்பி வருகின்றார் அவருடைய கையில இருக்கிற இந்த ஈட்டி தாங்க இருக்குல்லவா அது நம்ம போட்டி பாருங்க தோழு அவ்வளவு பெரிய பரமானது படைமரம் கனது அளவு என்று சொல்லி எழுதியிருக்கிறது படைமரம் என்றால் நெசவு செய்கிறவர்கள் ஏற சுத்திக் கொண்டே இருப்பார்கள் அது பேர் தான் படைமரம் என்று பெயர் அதுக்கு இருக்கிறது அந்த அவ்வளவு தள்ளிவிட்டா கையில் இருக்க ஈட்டி தள்ளிவிட்டால் நாலு பேரை கொண்டு மனிதன் அவ்வளவு பெரிய மனிதன் அவருக்கு முன்பாக நின்று கொண்டு தாவித சொல்கிறார் பாருங்க ஒன்று சாமி தேவனுக்கு மைமை ஒன்றாவதாக ஒன்று சாமு என் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் அல்ல கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல நான் ஆராதிக்கிறதே அவர் ஜீவன் உள்ளவர் கோழியாத்து இன்று நான் உன்ன தலை அறுத்து உன்னுடைய சரீரங்களில் ஆகாய்த்து பறவைக்கு இரையாக ஒப்பு கொடுப்பேன் அவருடைய அண்ணமாருக்கே கோபம் இந்த சின்ன பையனுக்கு துணிச்சல் வந்திருக்கிறதே என்று விரட்டுகிறாரு ஆடுகளை காட்டில் விட்டு விட்டு என்னடா துணிச்சலே என்று சொல்லுகிறார் வந்ததற்கு காரணம் இல்லையா இல்லையிலா வேளை பற்றி அறிவு தேவர் மேலுள்ள விசுவாசம் அவ்வளவு ஆழமாக இருந்தது இந்த சத்தராய் எந்த சத்தராய் ஜீவன் தூசிப்பதற்கு அரபினால கர்த்தர் பட்டையத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்கிறது வந்திருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் யுத்தம் கர்த்தருடையது எங்கள் கையில் ஒப்புங்கள் கையில் ஒப்பு கொடுப்பதாய அருமையான நான் தேவனுடைய வாசல் கதவண்டை காத்திருப்போம் சத்தத்துக்கு அந்த பிரகாரம் செய்வோம் ஆண்டவர் நமக்கு உறவா எழும்புகிற தேவனுடைய மார்க்கத்துக்கு உறவா எழும்புகிற சந்தர்களை பாத அப்படி ஆக்கி போடுவார் மைமண்டதாக ஆண்டவர் பட்டை தராக ஈட்டினாலும் பயிற்சியினாலும் பெரிய ஜனக்கூட்டத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அதுபடிய அவர் ரட்சிக்கிற தேவன் என்பதை தாவித நிரூபித்து காண்பித்தார் என்று சருவே கொஞ்ச நாள் கிழக்கு சமாதானத்தின் தேவன் உங்களுடைய காலின நசுக்கு போட போகின்றார் உங்களுடைய காலினே நசுக்கி போட போகின்றார் என்று சொல்லி இருக்கிற உடனா அருமையான பிள்ளைகளே நாளில கருத்தர் தருகின்ற ஆலோசனை விரோதமாக எழும்புகிற சத்ருவை முறியடிப்பாய் ஒரு வழியா வருகிற ஒரு ஏழு ஓடி போவார்கள் என்பது ஹலேயா தேவனுடைய மனுஷனுக்கு சதி வைத்து தேவருடைய மனுஷனை தூக்கிலிடுவதற்காக தூக்கு மரத்தை உண்டாக்கி விட்டு ராஜாவினுடைய பெர்மிஷனுக்காக அருமையானவர்களே நமது ஆண்டவர் சகலவரத்தை மாற்றி அமைக்கின்றவர் நான் ஜபம் பண்ணுவோம் ஆண்டு ஆண்டோர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம்ப்படுவோம் ஏதோ கோயிலுக்கு வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை கடவுளை மரக்கல் சொன்னால் ஒருவேளை இது பரிசு ஆராமை நடந்து கொண்டிருக்கும் போதே கத்திட வருக இருக்கலாம் அந்த நாளில் ஒருவரை கத்திட வருக அந்த ஆறாவதுல யார் யார் கலந்து கொள்ளவில்லை அவர்கள் கைவிடப்படலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் சொன்னார் அது ஒரு நம்ப வேண்டிய காரியமாகத்தான் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை இப்படிப்பட்ட கத்துடைய நாளில் தான் அவர் ஆவிக்குள் ஆகி பரலோக தர்சனங்களை பரம தர்சனங்களை அவர் பார்த்தார் என்று நாம் காணுகிறோம் இந்த நாள் முக்கியமான நாள் அலேலுயா அலேலுயா முக்கியமான சொன்னால் அதாவது அவர் ஒரு நாள் அப்படி சொன்னார் இன்னொரு நாள் சொன்னார் அவர் உங்களை பார்க்கணும்னு இங்க வர்றேன் இங்க வரும்போது ஒருவருங்க கிடையாது ஐயோ எல்லாரும் போய்விட்டார்களே என்ற நான் அக்கதறி நேர் கதறிக்கொண்டு வீட்டுக்கு சொன்னேன் என்ன செய்வது எல்லாரும் போய்விட்டார்களே அதே மாதிரி கத்துரைப்படைகள் எப்பவும் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நேரம் கர்த்தர் கிரியை செய்யக்கூடிய காலம் இப்பொழுது இந்த காலத்தில் நடக்கக்கூடிய காரியம் என்னென்றால் சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்க போகிறார் அவர்கள் போடுகிற திட்டம் அவர்களுக்கே வந்து சம்பவிக்கும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடியால ஆண்டவரை சொல்லுகிறேன் தூக்குமரத்தை செய்தாயா அதே தூக்குமரத்துக்கு நீதான் போக போகிறார் அதே சுகுமரத்தில் அவரை தூக்கி போட்டார்கள் என்று நான் வேலை காணுகிறோம் ஆண்டவருக்கு மயிமை உண்டாவதாக ஒரு கிரியை செய்தது என்னால் மறக்க முடியவில்லை அவ்வளவு கிரியை வழிபட்டுது ஒரு மரக்கல் கட்டு இவைகளை உடனே கட்டுரை பிள்ளைகள் அதாவது ஆராதனை ஜபம் என்று காலையில எனக்கு காலை ஜபம் ஐந்து மணி ஜபம் பண்ண முடியாது எனக்கு நேற்று காலையிலிருந்து ஜுரமாறி வந்து எப்படி வந்து எனக்கு ரொம்ப தலை பாரு சளி இருமல் ரொம்பதான் அப்போ இந்த நாளில் ஆறாதே அது இன்னைக்கு கோயிலுக்கு வர முடியாது இன்னைக்கு காலேஜம் சொல்றது அல்ல நம்ம கொடுத்திருக்கிற கொஞ்ச மரத்தை தான் சொன்னார் உனக்கு இருக்கிற கொஞ்ச போக நான் அல்லவா கொஞ்சம் என்று சொல்லாதே அனுப்புகிறேன் நேற்று பகலில் நான் கொடுதலை படுத்ததான் இருந்தேன் எனக்கு ஆராதனைக்கு ஆயத்தம் கூட அவ்வளவு ஒரு சரியான நேரம் இல்லை அவ்வளவு எனக்கு பாடிவிக்காக இருந்தது இங்க உள்ள வேலை நடந்தபடினாலும் இங்கேயும் இருக்க முடியாது இங்க இந்த பக்கத்துல கஷ்ட சில மனிதர்கள் சொல்வார்கள் மட்டும்ரை சேவிப்பது அந்த மயிமை உண்டாவதாக தாவித சொன்னார் பட்டியத்தோடும் ஈட்டியோடும் எங்கள் ஆண்டவர் ரட்சிக்கிறவர் அல்ல கராத்தை பிடித்து பயிற்சி எடுத்து அப்படி மேற்கொள்ள தேவன் செய்கிறவர் ஆத்திரம் வந்த ஒரு கூழாங்கல் தான் இந்த கூழாங்கல்ல அந்த படையை சுதடித்து போட்டார் என்று ஒரு சிறிய பையன் ஒரு சிறிய கல் இதை கொண்டு அந்த சேனையை அதாவது கோலியாத்தோடு அந்த படையோட சுதறி ஓடிவிட்டார்கள் கோலியாத்துல இருந்தது அருமையான கற்றுரை பிள்ளைகளை உனக்குறமா எழும்புகிற சத்துருக்களை முறியடிப்பார் இலையில அந்த வாக்கு தூத்தம் கற்று நமக்கு தந்திருக்கின்றார் தைரியம் கொள்வோம் இலையில நாம் தேவனை பற்றி கொள்வோம் தேவனை பற்றி நாம் சரியாக உறுதியாக பற்றிக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உனக்கு உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுப்பினை குற்றப்படுத்துவார் ஆமே சொல்லுகிறபடினால ஆண்டு நான் சொற்காக அருமையான கட்டுரை பிள்ளைகளை ஒவ்வொருவருக்கும் வருகையான சத்துருக்கள் இருக்கலாம் இருப்பார்கள் அவைகளுக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன கதாவே நான் இந்த காரியத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த காரியத்தில என்ன செய்ய வேண்டும் என்கிறது நாம் அவருடைய சமூகத்தில பாதப்படியில கதவருகே நிலையர்கே காத்திருந்து ஆலோசனை கேட்டு அவைகளை மேற்கொள்ள உதவி செய்வார்கள் எத்தனையோ காரியங்கள் இந்த ஊழிய காலத்தில் யாத்திரையில நாம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவராக தேவ நமது பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறதற்காக ஆண்டவரை நான் சோதனைக்கிறேன் மூன்றாவதாக ரோமர்களுக்கும் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு டு பதினாலு வரை கிலோ சனங்களை வாசிக்கலாம் ஒின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று இங்கு இறைவாக்கு சொல்கிறோம் இரவு சென்று போயிட்டு பகல் சமயம் ஆயிற்று அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு அந்த கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஆயுதங்களை தரித்துக் கொள்ளக்கூட ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளக்கூடோ அந்தகார கிரிகள் நம்ம இருக்கிறதா அவைகளை அகற்றிவிட வேண்டும் சாத்தானுடைய அந்த அகற்றிவிட்டு ஒளியின் ஆயுதம் அந்த ஆயுதத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிரசுத்த லாமத்திற்கு மைமை உண்டாவதாக ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறது முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் ஒிருக்கிறார் விசேம் இருக்கிறது ஒிருக்கிறார் அந்த ஒளித்தை இருக்கிற அந்தகார கிரிகளை அகற்ற வேண்டும் உலகத்தின் அதிபதி வருகிறார் அவருக்கு என்னிடத்தில் ஒன்று இருக்கிற எதிர்ப்புகளை சத்துருக்களை அதாவது நான் முறியடிக்க முடியாத கிட்ட தர வேண்டும் என்றால் அதை மேற்கொள்வதற்கான கருவை நமக்கு வேண்டும் என்றால் நம்ம இருக்கிற அந்தகார கிரிகளை பாவக்கிரிகளை கொஞ்சமே இல்லாதபடி அவைகளை அகற்றிவிட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கின்றது அலேலா இவர்கள் ஒளியின் ஆயுதத்தை தரித்தவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களில் ஆயுதம் இருக்கிறது அந்த ஆயுதம் கத்திரி அலேலுயா ஏ ஒரு ஒளியாயிருக்கிறார் அவர்கள் எவ்வளவோ உயிரல் இல்லை அந்த யூதர்களை பார்த்து சொன்னார் என்னிடத்துல பாவம் உண்டென்று உங்களால் யாராவது என்னை குறித்து சொல்லக்கூடுமா என்று கேட்டார் கேட்டார் சொல்லக்கூடுமா அன்றல்ல இன்னும் சொல்லக்கூடாது இன்னும் சொல்ல முடியாது அவர் தேவன் மகா பிரசுத்தி குற்றம் செய்தவர் என்று ஒருவரும் சொல்ல முடியாது என்று நாம் காணுகின்றோம் அவரும் கடவுள் தான் இவரும் கடவுள் தான் இவர் கடவுள் என்று ஒருவரும் சொல்ல முடியாது அப்படியே அண்டவராகிய தேவன் ஓடியா அவரிலே பாவம் இல்லை என சொல்லுகின்றார் இதோ உலகத்தின் அதிபதி வருகிறார் அவனுக்கு என்னிடத்தில் அவனுடைய ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கத்தான் கத்தர் விரும்பி அழைத்து இருக்கின்றார் நான் தெரிந்திருக்கிற காரியத்தையே திரும்ப திரும்ப செய்ய பாவரிக்கின்றார் ஒரு சிலர் எழும்பினால் ஐந்து நிமிடம் பாவரிக்கேன் பழைய புதிய சுவாசிகள் அன்னைக்குத்தானே வந்தவர்கள் மாதிரி இப்படி இருந்தால் சத்துரை நம்மை மேற்கொள்வதற்கு ஈஸியாக ஆகிவிடும் ஆனால் அப்படினால சாத்தா நம்மை மேற்கொள்ளாத சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு நாமில் இருக்க வேண்டியது செவி கொடுத்தல்வையா செவி கொடுத்தல் செவி கொடுத்தல் நன்றாக கிடைங்கள் செவி கொடுத்தல் சரி கொடுத்தல் தேவை செவி கொடுக்காதவர்களை ஈஸியாக எங்கியாவது கட்டத்தில் மேற்கொண்டு என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் பயந்து நடக்கிற தேவருடைய பிள்ளைகளை இன்று காலையில் கூட என்னுடைய மூதாதியர்கள் என்னுடைய தகப்பனருடைய காலத்தில் செய்த ஒரு பாவத்தை நான் அறிக்கை செய்து தான் ஆராய்ந்து நம்முடைய நோக்கம் என்ன அதாவது நம்முடைய குறையோ நம்முடைய முன்னோர்களுடைய குறைகளோ நம்முடைய வாழ்க்கையில சொத்துரை இடமாகிவிடக் கூடாது அதுதான் நிகழ்மையா தானியல் போன்றவான்கள் பாவரிக்க செய்யும் போது பொது பாவரிக்க செய்யும் என்ன பாவரிக்க செய்வரே நானும் என்னுடைய பிதாக்களும் பாவம் செய்தோம் ஒ கொண்டு பாவ அறிக்கை செய்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் அருமை அலக்க துணை பிள்ளைகள் தாத்தா பாட்டி முற்காலத்தில் முன்னோர்கள் செய்த கேள்விப்படுகிறோமா அந்த அந்த அமைப்பு அறிக்கை செய்யணும் சொல்லது ஒளியின் ஆயுத்தை தரித்துக்கொள்ள நாம அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த ஒளி கருத்தேசு கிறிஸ்துவே அப்படி ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் அந்த ஒளியை தரித்துக்கொள்கிறோம் கிறிஸ்துளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் எத்தனை பேரும் கிறிஸ்தியை தரித்துக்கொண்டீர்களே அந்த ஒளியின் ஆயுதத்தை நாம் தரித்தவர்களாக இருக்கின்றோம் அந்த ஆயுதத்தில் கரைபடாதபடி நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது அலையலையா அலையலையா அதாவது உங்களுக்கு போதிக்கிற நாங்களும் அதை கை கொண்டுதானே எங்களுக்கு சேர்த்துதான் உபதேசம் இந்து காலையில் நான் அதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறிக்கை செய்து விட்டு கத்துடைய பிள்ளைகள வேதம் என்ன சொல்லுகின்றது சத்துருவோடு அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால பாரு வாக்கிய ஒருவர் வாசிக்கலாம் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களா இராமல் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களா இராமல் அரண்களை நிர்மூலமா அரண்களை நிர்மூலமாக்கூடிய தேவல்கிறது பட்டயத்தினாலும் தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது அருமையான தேர்வு பிள்ளைகளை நாம் இந்த அந்த நீக்கி நீக்கி நீக்கி தேவ சமூகத்தில் இருக்கும் போது நம்ம வந்து இறங்கும் மழையை பெய்ய பண்ணினார் எல்லாமே செய்தார் அக்கினை வரவழைத்தார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான பிள்ளைகளை நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்று அந்த விட்டு அகற்ற வேண்டும் அது ஒருபோது வைத்துக் கொள்ளாதீர்கள் இருக்கட்டும் அது ஒரு சந்தோஷத்தை தருகிறது என்று எண்ணாதீர்கள் அவைகளை குறித்து ஆராய்ச்சி பண்ணாதீர்கள் சிலருடைய மனதில் போய்விடுகிறது அறிக்கையில நாம் பார்க்கிறோம் அல்லவா அதாவது கடந்த காலத்துக்கு நேராக மனதை விட்டு அதில் ஒரு சந்தோஷம் சாதாரண கொண்டாட்டமாக இருக்கும் அந்தகாரக்கிரீர்கள் அதை அகற்ற வேண்டும் என்று அறைவாக்கு சொல்லுகிறபடினாலேயாசத்துக்கேற்றவர்கள் அல்லது தேவ பிளன் அந்த பிளன் இறங்கிவிட்டால் அதற்கு நிகரானது ஒன்றுமே இல்லைக்கு நிலத்துல சொல்லும்போது அதற்கு காண்டாமிருக துகத்த பலன் காண்டாமிருக துகத்த பலன் உண்டு அந்த பலனை நமக்கு தர கத்தர விரும்புகின்றார் சரீர பலனத்துடன் பேசுகிறேன் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய உள்ளான மனிதன் அப்படித்தான் இருக்குது மனித நான் பிறையிடப்படவில்லை அலையலையா அது அரண்மனை நிர்மணமாக்கூடிய பேலமுடையதாக நம் இதை ஏக்கி கொண்டிருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உணர்களை உணர்கிறோம் நம்மை உழுப்புகிறது நம்முடைய இரு கரங்களும் இரும்பு கரங்களை போல அது பலனாகி நிற்கிறத நாம் பார்க்கின்றோம் அதே இல்லையா அந்தகாரக்கிரிகளை அகற்ற அகற்ற அகற்ற அகற்ற ஒளி ஆயுதங்களை தரித்துக்கொள்ள தரித்துக்கொள்ள தரித்துக்கொள்ள நம்மளே அப்படிப்பட்ட இயக்கங்கள் உண்டாகும் இந்த ஒளியின் ஆயுதத்தினாலே சத்துருவாத அவரை முறியடிக்க தேவன் பலன் உள்ளவராக இருக்கின்றார் ஒளியின் ஆயுதம் கத்திராசு கிறிஸ்துவேசு ஒளியா இருக்கின்றார் அவர்கள் எவ்வளவு இருள் இல்லை அந்த ஒளியின் ஆயுதத்தை வேண்டும் எப்பொழுதும் கிறிஸ்துவா அப்போ ஒரு கடைசி நேரத்தில் சொன்னார் ஒருவன் என்னை வருத்தப்படுத்தாத சரீரத்தில் என்று சொன்னார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஒளியின் ஆயுதத்தை தரித்துக்கொள்ளும் நம்மை பார்க்கிறவர்களும் சத்துருக்கோம் சத்துருக்கட்டும் ஒன் ஆயுதத்தை தரித்திருக்கிறான் அதற்கு நிகரானது ஒன்றும் இல்லை கிட்ட நெருங்க முடியாது என்ற நிலையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான் முழுவதும் நாங்கள் கத்துடைய பவர் இறங்குவதற்காக கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு சத்தம் பயங்கரமா வரணும் அந்த நேரத்தில் அதனால ஏசிய போட்டுவிடும் ஏசிய யாருக்கும் இளைஞல உள்ள இருக்கிற மக்களுக்கு ஒருமனை கிடம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கதை எல்லாம் லாக் பண்ணிட்டு ஏசிய சால்வ் பண்ணிவிட்டோம் கட்டிட வல்லம் இதற்குள்ள அடங்கவில்லை அது எங்க சொல்லுகிற பூமி எங்க பூச்சகரத்தின் கடைசி வரைக்கும் சென்று கொண்டே இருக்கிறது எங்கெல்லாம் அதாவது இந்தியாவின் வெளிநாடுகளையும் பலங்களிலே ஒரே ராட்சி ஒரே நேரத்தில் இந்த ஜம நேரம் முடிகிறபடின பூமியில பெரிய நன்மைகளை கொண்டு வரும் அலையலு தீமைகளை அகற்றும் அவைகளை கேழ்படுத்தும் தெய்வீ சுகரமாயிருக்கிறவர்களே ஏழை வழியாக ஓடி போக சோழடைத்து போடும் என்று இரவாக்கு சொல்கிற ஒடினால ஆண்டு வரை நான் சோதரைக்கிறேன் தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக கூடி வந்திருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே நாம் இந்த நாட்களில் ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து கிறிஸ்து கேட்டார் என்னில் பாலம் உண்டு உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா என்று கேட்டார் அவர் எல்லா விதமான கவசங்களை மாட்டியிருந்தவர் முழுதும் கை கொள்கின்ற ஒருவராக அவர் இருந்தார் என்று நாம் காண்கின்றோம் அவர்தான் சத்தியபரர் அவர்தான் சத்தியவான் அவர்தான் சத்தியபரர் அவருடைய சொன்னார் சத்தியவான் எவனும் என்ற சத்தத்தை சத்தியவான் யார் யார் உண்டு அவரெல்லாம் சத்திய வாழ்க்கை செவி கொடுப்பார்கள் என்று அருமை இரட்சகர் சொன்னார் தேவனுடைய பரிசுத்தின் ஆமத்திற்கு மய்மை உண்டாவதாக யவேஸ்வர்களை நிறுவன் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கிறேன் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அதிகாரங்களோடும் அந்த பிள்ளைகளே போராட்டம் நமக்கு போராட்டம் உண்டு ஒருவன் உண்மையான கிறிஸ்துவ பாதையிலே கிறிஸ்து காண்பித்த பாதையில கிறிஸ்துவ அடிச்சோழிகளை ஒரு மனிதன் பின்பற்ற ஆரம்பித்து என்ன உண்டு போராட்டம் உண்டு அவருடைய சொந்த மாம்சம் போராடும் உறவுகள் போராடும் அவருடைய அதிகாரங்கள் போராடும் எல்லாமே போராடும் போராடும் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் நீங்கள் தீங்கு நாளிலே எதிர்க்கும் முடியாக சகலத்தை செய்து முடித்தவர்களையும் நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தெரித்தவர்களாக சத்தியம் என்ன கட்சியும் அறையை மார்க்கவசத்தை தரித்தவர்களாகும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதலாட்சியை காலிகளிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள் தலைசீரவையும் தேவ வசனமாக ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக இந்த கவசங்களும் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது ஒளியின் ஆயுதத்தை தரித்துக்கொள்ள உங்களுக்கு இந்த உலகத்தில் உபத்திரம் போராட்டம் உண்டு எத்தனை வகையான போராட்டம் அதாவது மாம்சத்தோடு ரத்தத்தோடும் துறைத்தரங்கள் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தில் லோகாதிபதிகளோடும் வானொலியத்துள்ள பொருளாதார போராட்டம் போராட்டம் கிறிஸ்தவ ஜீவியம் சிலர் சொல்வார்கள் என்ன ஒழுங்கா கோயிலுக்கு ஆண்டவர் நம்மள்கூட உண்டு சிங்க கபிகளை போனால் அங்கே இருக்கிறாரு அக்கிரிக்குள்ள போனாலும் அங்கே இருக்கிறாரு எல்லா இடம்தான் கூட இருக்கிறாரு மறுபடியான போராட்டம் உண்டு ஜிப்பீர்கள் என்று இறைவாக்கு சொல்லி இருக்கிறது எல்லாருமே கற்றுரை பிள்ளைகளை சர்வ ஆயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிற அப்படினாலே வாழ்க்கையில நீதி நெறிகளை கடைபிடிக்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் நீதி நெறியை ஒருபோது நமது ஆண்டவராகிய தேவன் அதாவது நீதியுள்ள ஒரு நீதிமான் அவர் என்ன சொல்லுகிறார் இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது அதுதான் நான் வந்திருக்கிறேன் மனுஷனுக்கு தான் கொடுக்கணும் கடவுளுக்கு கொடுக்க என்று நாம் வாசிக்கிறோம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தையும் கூட ஒருவர் வாசிக்கலாம் அருமையான சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இட பக்கத்து ஆயுதங்களையும் தரித்திருக்கிறது நீதி ஆகிய வலது வலது இடது பக்கத்து ஆயுதங்களையும் தரித்துக்கொண்டவர்களாக நெருக்கணும் தேவனுக்கு மகிமை உண்டாவது அது ஆயுதம் ஒடியின் ஆயுதம் நீதி கை கொள்கிறதுனால கிடைக்கிற ஆயுதம் சத்தியத்தை கை கொள்கிறதுனால நமக்கு தரித்திருக்கிற எல்லா விதமான சர்வ ஆயுத நாம் தரித்து கொள்கிறோம் இந்த நாட்கள காலாடு படைகள் தான் நடந்தது இப்பொழுது ஒரு நாட்டில் ஒரு பட்டணை தட்டினாலே ஒரு நாட்டை அழிக்கக்கூடிய அளவுக்கு இப்ப பெரிய பெரிய நவீன கருவிகளெல்லாம் கண்டுபிடித்து இருக்கிறதாக கேள்விப்படுத்துகிறோம் அந்த காலத்தில் காலாடு படை அம்புகளை வைத்து யுத்தம் யுத்தம் செய்வார்கள் அது கேடை என்ன அதுக்கு தான் இப்படி ஆவிக்கும் நிலையில் அதுக்கு நிறைய நமக்கு விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது அருமையான கத்திடப்பிள்ளைகளை நாளின கட்டிட வார்த்தை என்ன சொல்லுகிறது ஒளியின் ஆயுத்தை தரித்துக் கொள்த்ரா எப்பொழுது நாம் தரித்த அவருடைய சாயல் நம்மளிருந்து வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கட்டும் பார்க்கிறவர்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லுபடியாக இருக்கட்டும் நல்ல ஜபஜியுடையவர்களை எடுத்துக்கொண்டால் கணவன் மாதிரி வேலைக்கு போயிட்டா வீடு பூமா அடைத்து தான் இருக்கும் ஜபம் பண்ணுவார் திறந்து போட்டு யாராவது பேச வருவாங்களா யார்கிட்டையாவது கதை விடலாமா இல்லை தாண்டவரா யேசு கிறிசு பகல் முழுதும் ஊனிய செய்தார் ரா முழுதும் ஜபம் பண்ணினார் காடுகளை மறைகள் என் மனாந்திரங்கள் ஏன் போய் ஜபம் பண்ணி கொண்டே நமக்கு வழிகாட்டி அவர்தானே நமக்கு மாதிரி அருமையா அந்த ஆயுதத்தை தானே தரித்துக் கொள்கின்றது என்று வேதம் சொல்லுகின்றது ஆயுதத்தை கீழே வைத்து போகிறத தரித்து கையில வைத்திருக்கணும் வைத்திருந்தால் அவரை மேற்கொள்ளணும் என்று வேதம் சொல்லுகிறது அதுக்காக நான் ஆண்டு ஒரு சோத்திரம் சொல்லுதற்கு அருமையான கத்திர பிள்ளைகளே நாட்களில் நமக்கு தேவன் தந்தோசனை உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்தர்களைப்பாய் முறியடிப்பாய் சத்தர்கள் இருக்கலாம் தேசத்திலும் சக்தியை நமக்கு தருவார் ஓடி போவார்கள் நமக்கு நியாயத்தில் குற்றப்படுத்துகிற எந்த ஆவியம் நாம் குற்றப்படுத்துவோம் செய்வார் எல்லாம் செய்யுங்கள் ஒளியாகிய கிறிஸ்துவை தேடி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார் சொல்லுவாரா சொல்லணும் உழைக்காரன் அப்படி இருக்கணும் உழைக்காரன் அப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள சொல்லுவார் என்னன்னா இப்ப இந்த இடத்துல இருக்கிறாங்க இப்போ படுத்து தூங்குறாங்க அல்லது டிவியில் இருக்கிறாங்க இப்படி எல்லாம் சொல்வார் அப்படி இல்லாதபடி தேடு ஜபம் படு இல்லையில கிறிஸ்துவை தரித்து கொள்வோம் அல்ல இல்லையா ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படத்தவான்களும் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள் இன்று நமில் அநேக பூரணத்துக்கு நேராக வேகமாய் விரைந்து சென்று கொண்டிருக்கிறது நானும் அறிவேன் சிலையில நாமும் அதைத்தான் எண்ணி முன்னேறிக் இருக்கின்றோம் கிறிஸ்துவ நாள் நெருங்கி இருக்கிறதல்லவா அந்த நாள் வந்த பிறகு ஓடிக்கொண்டு அண்டவரே அண்டவரே எங்களுக்கும் தளக்கணும் என்று சொன்னால் உங்களை அறிய எனக்கு தெரியாது சொல்ற மாதிரி இல்லாதபடி இல்லையா நான் புதிய சபைக்கு ஆராதனைக்கு சொல்றேன் புதிய சபை தெரியாது கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் ஹலோ ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொண்டவர்களாயிருப்போம் ஆண்டவ நமக்குறமா எழும்புகிற சத்துருக்களை ஆண்டவர் கீழ்ப்படுத்துவார் ஓடி போவார்கள் ஜெயம் நாம் ஜெபம் பண்ணுவோம் தேசத்திற்காக ஜனங்களுக்காக நமக்காக சபைக்காக ஜெபம் பெரிய வெற்றியை தேவன் காணட்சியின் காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறபடி நான் ஆண்டவரையும் நான்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 பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து இரண்டு இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமா